அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு செல்லா இடத்து சினம் தீது செல் இடத்தும் இல் அதனின் தீய பிற முதல் குரல்ல திருவள்ளுவர் வெகுடாமை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத சொல்லியிருக்கிறார் வெகுடாமைக்கு இடம் கூறப்பட்டது அப்படிங்கிறார் பரிமேலழகர் செல்லிடத்து காப்பான் சாப்பான் அல்லிடத்து காக்கின் எண் காவாக்கால் எண் சொன்னார் அதையே இங்கேயும் திரும்பவும் வேற கோணத்தில் சொல்லுகிறார் செல்லா சினம் தீது இடம்னு சொன்னா நம்ம கோபம் யாருக்கிட்ட எடுபடும்ன்னு பார்த்தா உன் கோபம் அங்கே செல்லாது உன் கோபம் இங்கே செல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அர்த்தத்தில் சொல்றார் நமக்கு சமமாக இருக்கிறவர்களிடத்துலையும் நமக்கு மேலாக இருக்கிறவர்களிடத்துலையும் நம்முடைய கோபமெல்லாம் ஒரு பிரயோஜனத்தையும் தராது அது மாத்திரமல்ல அது தீங்கையும் நமக்கு விளைவிக்கும் இந்த உலக வாழ்க்கையிலையும் நம்ம காரியத்தை சரியாக பண்ண முடியாது அது மாத்தமல்ல கோபங்கிறது ஒரு பாபம்னு சொல்லியிருக்கிறதுனால அது நமக்கு கெடுதலை உண்டு பண்ணும் ஆக செல்லா இடத்து சினம் தீது நம்முடைய கோபம் எங்கே செல்லாதோ அது நமக்கு கெடுதலை உண்டு பண்ணும் செல்லக்கூடிய இடத்துலையும் நம்மக்கிட்ட சாதாரணமாக இருக்கக்கூடிய ஜனங்கள் இடத்துலையும் நம்ம கோபம் அங்கே கோபிச்சால் அவங்க ஒன்று நமக்கு கெடுதல் பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்க மனசில் துன்பப்படுறதுனால நமக்கு நல்லது செய்ய விரும்ப மாட்டாங்க மனசுக்குள்ளே நம்மை நிந்தனை செய்வார்கள் அதனால் நமக்கு நிறைய துன்பங்கள் வந்து சேரும் செல்லிடம்னு சொன்னால் நம்முடைய கோபம் எடுபடுகிற இடம்னு சொன்ன மற்றவங்ககிட்ட நீ காப்பாத்தினா என்ன காப்பாற்றி போனா என்ன அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னார் இங்க என்ன சொல்றார் நீ உன்னுடைய கோபம் எங்கே எடுபடுமோ அங்கேயும் நீ சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னா தனக்கு மேலே ஒருத்தர் இருக்காருன்னா அவங்கள்ட்ட கோபத்தை அடக்கிறது ஒருத்தனுக்கு சுபாவம் அவர்கிட்ட கோபப்பட்டோம்னா நமக்கு கெடுதல் வரும் தெரியும் ஆனால் இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட கோபப்பட்டா அவன் மனசு கஷ்டப்படுமே அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது உயர்ந்த பண்பு அப்படி யாரும் நினைக்க மாட்டாங்க நம்ம கோவப்பட்டால் அவனுக்கு கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு யாரும் நினைக்க போகிறது இல்லை கோபத்தை வெளிப்படுத்திடுவோம் ஆகையினால கோபத்தை நீ வெளிப்படுத்தினியானா அதுவும் கெடுதலைத்தான் கொடுக்கும் இம்மை பயன் மறுமை பயன் கருதக்கூடிய ஒரு மனிதனுக்கு இம்மையிலேயும் வரக்கூடிய துன்பத்திலையும் மறுமைகேடு தான் இம்மைனா இந்த உலக வாழ்க்கையில் இந்த உடம்பில் வாழ்கிற வாழ்க்கையில் அடுத்த உடம்புகிற வாழ்க்கையில் அவங்களுடைய சாபமெல்லாம் வீண் போகாது ஆக அதர்மான் நடந்தால் கோபிக்கிறதுங்கிறத பற்றின விஷயங்களை நம்ம பிறகு பார்ப்போம் ஆனால் பொதுவாக கோபம் வந்து மன அமைதியை கெடுக்கிறதுனால திரும்ப திரும்ப இந்த கோபத்தை எப்படி நாம் வெற்றி கொள்வது அப்படிங்கிற கருத்தை சொல்லுகிறார் செல்லாயிடம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம் நம்முடைய கோபம் மற்றவங்களை தாக்க முடியாது அது தனக்கே துன்பம் தரக்கூடிய இடம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் வலியவர் மீது செய்யும் கோபம் இம்மையில் தீமையையும் மெலியவர் மீது செய்யும் கோபம் இருமையிலும் தீமையை தரும் இருமைன்னு சொன்னால் இம்மை மறுமை இந்த உடம்பில் வாழ்கிற வாழ்க்கை அடுத்த உடம்புல வாழ்கிற வாழ்க்கை நான்மணி நூல் சொல்கிறது சுருக்குக செல்லாவிடத்து சினம் அப்படின்னு சொல்லுகிறது இந்த குரலுடைய பொருளை பார்ப்போம் செல்லாவிடத்து அப்படின்னா தன்னை காட்டிலும் வலிமையுடையவரை குறித்து சினம் ஒருவனுடைய கோபமானது தீது அது மிகுந்த கெடுதலை உண்டாக்கி துயர் கொடுக்கும் செல்லிடத்தும் தன்னை காட்டிலும் வலிமை குறைந்தவரிடம் தோன்றினாலும் அதனின் அந்த கோபத்தை காட்டிலும் பிற அதாவது கோபப்படுகிறவனுக்கு தீய வேறு துன்பம் தரும் தீங்கு இல் இருக்கப் போவதில்லை அப்படிங்கிறத சொல்லுகிறார் தன்னை காட்டிலும் வலிமையுடையவரை குறித்து ஒருவனுடைய கோபமானது அவனுக்கு மிகுந்த கெடுதலை உண்டாக்கி துயர் கொடுக்கும் தன்னை காட்டிலும் வலிமை குறைந்தவரிடம் தோன்றினாலும் அந்த கோபத்தை காட்டிலும் அவருக்கு வேறு துன்பம் தரும் தீங்கு இருக்கப் போவதில்லை செல்ற இடத்திலையும் கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது தான் நல்லதுங்கிறத அழுத்தமாக சொல்லுகிறார் இந்த குரட்பாவில் இதை நாம் நன்கு மனதில் வாங்கி கொள்வோம் உள்ளுதொறும்ள்ளுதோறும் உள்ளம் உருக்கும் வள்ளுவர் வாய்மொழி மாண்பு நம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குறளில் உள்ளம்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள்